அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நயநில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அறிவால் நிறைந்த பண்புடைய பெரியோர்கள் பிறர்க்கு இனிமை பயவாத கடுஞ்சொல்லை பேசினாலும் பேசட்டும் எந்த காரணத்தை கொண்டும் பயனற்ற சொற்களை மாத்திரம் பேசாமல் பாதுகாப்பது நல்லது என்பதே இந்த குரட்பாவின் பொருள் விளக்கம் பார்க்கலாம் நயநில என்றதனால் காதுக்கு இன்பம் பயவாததாயினும் நன்மை பயனை அளிக்கும் வன் என்பது குறிப்பால் எடுத்துக்கொள்ளப்பட்டது சான்றோர் பயனில சொல்லாமை நன்று என்றதனால் பயனற்ற சொற்களையே பேசக்கூடாது என்ற போது தீமை தரும் சொற்களை சான்றோர் சொல்லினும் சொல்லுக என்று ஆசிரியர் சொல்லுகிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது பயனில என்பது இனிமை பயவாத செவியறிவுக்கு வேம்பும் கடுவும் போன்ற சொற்களினும் பயனில சொல்லாமல் நன்று என்றே பொருள்கொள்ள வேண்டும் மிகவும் துன்புறுத்துகின்ற சொற்களைக் காட்டிலும் பயனில்லாதவற்றை சொல்லாமல் இருப்பதே நல்லது என்ற பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரிய புராணம் திருஞானசம்பந்தர் புராணம் முப்பத்தி ரெண்டாவது பாடல் இவ்வாறு சொல்லுகிறது பயன்தருவ பஹ்ரருவும் வல்லிகளும் மல்கி தயங்கு புனலும் தெளிவ தன்மையுடன் நண்ணும் வயங்கொழி விசும்பு மலினங் கழியும் மாறா நயம்புரிவ புல் ஒலிகள் நல்ல திசை எல்லாம் எல்லா திசைகளிலும் பல மரங்களும் செடிகளும் பெருகி தத்தம் பயனை வழங்குகின்றன கலக்கமுடைய நீர்நிலைகளும் தளிந்து குளிர்ச்சியுடன் விளங்கின வானத்திலும் களங்கம் நீங்கியது திசைகளில் பறவைகளின் ஒலி நிறைந்தது இங்னம் எல்லா நன்மையும் பெருகி விளங்கியது மரங்களும் செடிகளும் பயன் தருகின்றன பரவை ஒலிகளும் நயம் புரிகின்றன ஆதலால் சொல்லிலும் செயலிலும் மனிதர் பயனுடையராக இருக்க வேண்டும் என்பதை இது நயமாக நமக்கு விளக்கியிருக்கிறது பதவுரை பார்ப்போம் சான்றோர் நற்பண்புகள் நிறைந்த அறிஞர் நயன் இல இன்பம் தராத சொற்களை சொல்லினும் சொன்னாலும் சொல்லுக சொல்லட்டும் அது குற்றமன்று ஆனால் அவர் பயனில பயனற்ற சொற்களை சொல்லாமை சொல்லாமல் இருந்தால் அது நன்று சாலச் சிறந்தது நற்பண்புகள் நிறைந்த அறிஞர் இன்பம் தராத சொற்களை சொன்னாலும் சொல்லட்டும் அது குற்றமன்று ஆனால் அவர் பயனற்ற சொற்களை சொல்லாமல் அது சாலச் சிறந்தது நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று